நாங்கள் மாறு செய்யம் அவர்கள் எங்களிடம் பெற்றுக் கொண்ட உறுதிமொழிகளில் சில எவரேனும் இறந்துவிட்டால் நாங்கள் முகத்தில் அடித்துக் கொள்ள மாட்டோம் சாபமிடும் வார்த்தையால் பிரார்த்திக்க மாட்டோம் சட்டையை கிடித்திட மாட்டோம் முடியை அவிழ்த்து விட மாட்டோம் என்பதும் இருந்தது என நபிசல்லு வாலிவாசல்லம் அவர்களிடம் உறுதிமொழி எடுத்த ஒரு பெண் கூறினார் அபோதாவா மூன்று ஒன்று மூன்று ஒன்று